ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே நாம் ஸ்ராத்திலே ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தங்களை விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே அடுத்ததாக ஆவாகனம்னு சொல்லக்கூடியதான நாம் வரிச்சிருக்கக்கூடிய பிராமணர்களிடத்திலே பித்தக்களை வரிக்கிறதுக்கான மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இப்போது நாம் சொல்லக்கூடிய ஸ்ராத்திலே சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஸ்ராத்தத்துக்குன்னு சொல்லப்பட்ட மந்திரங்களா அல்லது வேறு வேறு இடங்களில் சொல்லப்பட்ட மந்திரங்களை நாம் ஸ்ராத்திலே சொல்கிறோமா அப்படின்னு கேட்டால் சில மந்திரங்கள் ஸ்ராத்தத்துக்குன்னே சொல்லப்பட்ட மந்திரங்கள் பல மந்திரங்கள் பல கர்மாக்கள்லே பல இடங்கள்லே சொல்லப்பட்ட மந்திரங்களை நாம் ஸ்ராத்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம் அந்த மந்திரத்தை இது மாதிரி வேறு இடத்துல சொல்லப்பட்ட மந்திரத்தை ஸ்ராத்திற்கு நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுதான் நமக்கு மகர்ஷிகள் அந்த வருஷப்படுத்தி வகுத்து கொடுத்துருக்கா இந்த மந்திரத்தை ஒரு கர்மாவில் சொல்லப்பட்ட மந்திரத்தை சிராதத்திற்கு எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் மகரிஷிகள் ஆதாரம் ஏன்னா மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது ஒரு ஒரு பலனை தான் கொடுக்கும்னு கிடையாது எவ்வளோ பலனை வேலாம் கொடுக்கும் மந்திரங்கள் மேலும் நாம் சொல்லக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற்போல் பலனை கொடுக்கக்கூடியது மந்திரங்கள் மகர்ஷிகளுக்கு இந்த மந்திரத்தை சிராதத்திற்கு வகுத்து கொடுக்கறதுக்கு ஆதாரம் என்னென்னா பகவானே அவதாரம் பண்ணி நமக்கு இந்த மந்திரத்தை இந்த இடத்துல சொல்லணும்னு காட்டியிருக்கார் பகவான் அதுதான் நாம் தசாவதாரங்களை உயர்வாக சொல்கிறோம் பகவான் ஆயிரக்கணக்கான அவதாரங்களை எடுத்துருக்கார் உதாகரணத்துக்கு பார்த்தோமானால் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரம்ம விமோகனம்னு ஒரு கட்டம் பிரம்மாவை மோகிக்க பண்ணுறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறார் எப்படி அவதாரம் பண்ணினார்னால் பகவான் அந்த கோபிகைகளாத்து குழந்தையாகவும் கோபிகைகளாத்து பசுக்களாகவும் கண்ணுக்குட்டிகளாகவும் இப்படி ஆயிரக்கணக்கான அவதாரங்களாக பண்ணினார் பகவான் பிரம்ம விமோகனங்கிற அந்த கட்டத்தில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆனால் அதெல்லாம் நாம் ஜெயந்தியாக கொண்டாடுறதில்லை இந்த தசாவதாரங்களை தான் நாம் ஜெயந்தியாக கொண்டாடுறோம் பஞ்சாங்கத்திலேயே மத்ஸ்ய ஜெயந்தி கூர்ம ஜெயந்தி வராக ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி எல்லாம் போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் இந்த தசாவதாரங்கள் ஜெயந்தியாக போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில் காரணம் என்னென்னா இந்த தசாவதாரங்களில் தான் நாம் செய்யக்கூடிய கர்மாக்களுடைய பெருமைகளை பகவான் செய்து காண்பிச்சுருக்கார் பகவானே இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கர்மாவை செய்யணும்னு பகவானே நமக்கு செய்து காண்பிச்சிருக்கார் இந்த தசாவதாரங்களில் ஆகையினாலே தான் நாம் ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இந்த தசாவதாரங்கள் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் என்னைக்கு ஜெயந்தி போட்டிருக்கோ அன்றைக்கி அந்த அவதாரமாக பகவானை பூஜை பண்ணி பீஜதானம் பண்ணணும் பீஜதானம்னா விரதானம்னு பேர் நெல் எடுத்து வச்சு தான் தானம் பண்ணுறது அது பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப சுகம் கிடைக்கிறது நல்ல சந்ததிகள் நமக்கு கிடைக்கிறது அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக நமக்கு கிடைக்கிறது தர்ம விசுவாசம் உள்ள குழந்தைகள் நமக்கு கிடைக்கும் அதற்கு தான் இந்த ஜெயந்தியை பூஜையாக கொண்டாடுறது மேலும் ஒவ்வொரு ஜெயந்தியை கொண்டாடுறதுலேயும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில் பவிஷ்யோத்தர புராணம் சொல்கிற பொழுது ஒவ்வொரு அவதாரங்கள்லேயும் பகவானை பூஜை பண்ணுறதுனால ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது बलराम ஜெயந்தின்னு போட்டிருக்கோம் பலராம ஜெயந்தி அன்னைக்கு பலராமனாக பகவானை பூஜை சந்ததிகள் இல்லாதவாளுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது அப்படின்னு புராணம் சொல்கிறது அப்படி ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் பூஜையினால ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கிறது அப்படி இந்த தசாவதாரங்களை பகவான் எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கர்மாவை பண்ணணும்னு நமக்கு செய்து காண்பிக்கிறார் பகவான் பகவானே ஸ்ராத்தம் பண்ணினார்னு ஒரு புராணம் நமக்கு காட்டுறது பிரம்ம புராணத்தில் பிரம்மபுராணம்னு ஒன்றும் மகாபுராணத்தில் உண்ணும் அந்த பிரம்மபுராணத்தில் भगवान வராக அவதாரம் பண்ணி முதல்ல ஸ்ராத்தம் பண்ணினார்னு வருது மகர்ஷிகளுக்கு வியாசாச்சாரியால் பகவானுடைய குணங்கள் பகவான் செய்த அவதாரங்கள் அந்த அவதாரங்களில் செய்த கர்மாக்கள் இதை விரிவாக நமக்கு பிரம்மபுராணத்திலே வியாசாச்சாரியால் சொல்கிறார் அப்போது மகர்ஷிகள்லாம் வியாசாச்சாரியாள்கிட்ட கேட்குறா ஒவ்வொரு ஜீவனும் இந்த லோகத்தில் வாழ்ந்த பிறகு பரலோகத்துக்கு போகிற பொழுது புண்ணிய பாபங்களை ஒவ்வொருத்தனும் எடுத்துன்னு போகிறான் அப்படின்னு உபனிஷத்தும் சொல்கிறது ரிஷிகளான நீங்களும் சொல்கிறே புராணமும் காட்டுறது அவன் வாழ்க்கையில் பார்த்தால் எவ்வளவோ விதமான புண்ணிய கர்மாக்களை பண்ணியிருக்கான் எவ்வளவோ விதமான பாப்ப கர்மாக்களை பண்ணியிருக்கான் எந்த வரிசையில் இந்த புண்ணிய பாபங்களை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்கிறா ரிஷிகள் அதற்கு ஒரு புருஷனையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிற அந்த ரிஷிகள் வாழ்ந்த காலத்தில் ஒரு பிராமணன் ஒரு பிராமணன் அவனுடைய வாழ்க்கையை எடுத்துண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்கள் பண்ணினான் இவ்வளோ புண்ணிய கர்மாக்களை பண்ணினான் இவ்வளோ பாபகரமாக்கலை பண்ணினான் எந்த வரிசையில் இந்த புண்ணிய பாபங்களை அவன் அனுபவிக்கிறான்னு மகரிஷிகள் கேட்கிறான் வியாசாச்சாரியிட்ட வியாசாச்சாரியா ஒவ்வொரு புண்ணியத்தையும் இவ்வளவு இவ்வளவு வருஷம் இந்த இந்த இடத்துல அனுபவிக்கிறான்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு நமக்கு காண்பிக்கிறார் பிரம்மபுராணம் சொல்கிறது அப்படி அவனுடைய சரியையை பூரா சொன்ன பிறகு அவன் எத்தனை வருஷம் கழித்து இந்த உலகத்தில் திரும்பி பிறக்க போகிறான் என்னவாக பிறக்க போகிறான்னு வியாசாச்சாரியால் சொல்கிற அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது மகர்ஷிகள்லாம் வியாசாச்சாரியாள்கிட்ட கேட்குறா பரலோக கதானாந்தூ சுகர்மஸ்தான வாசினாம் தேஷாம் ஸ்ராத்தம் கதம் தேயம் புத்திரேஷான்யேஷ பந்துபிஹி இங்கிருந்து ஒவ்வொரு ஜீவனும் பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அவனுடைய புண்ணியபாபத்துக்கு தகுந்தாற் போல் அவனுக்கு ஜென்மம் அமையிறது சுகமோ துக்கமோ அமையிறது அவனை உத்தேசித்து நாம் இங்கு ஸ்ராத்தம்னு பண்ணுறோமே இந்த ஸ்ராத்தத்தை எப்படி பண்ணணும் இதுக்கு முன்னாடி இதை யாராவது பண்ணியிருக்காளான்னு கேட்குறா அப்போது வியாசாச்சாரியால் சொல்கிறார் ஸ்ராத்தம் கிருத்வா ததா தேவஹா யதா தற்ற திஜோத்தமாக ஹே பிரணோத்தமர்களே பகவானே ஸ்ராத்தம் பண்ணி காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் வியாசாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மகர்ஷிகளுக்கு அப்படியா பகவானே பண்ணினாரா எப்படி பண்ணினார்னு கேட்குறா கதந்தேனோத்ருதாஸ்தேவி வாராகேனத்விஜோத்தமா எப்படி பண்ணினார் பகவான் அதை சொல்லணும் எங்களுக்கு ஸ்ரோத்துமிச்சாமகே ப்ரூஹி பரம் கௌதூகலம்ஹினா இதை நாங்கள் கேட்கணும்னு ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கோம் பகவான் பித்திருக்களை உத்தேசித்து ஸ்ராத்தம் பண்ணினார் அப்படிங்கிறது இப்போதான் முத முதல்ல நாங்கள் கேள்விப்படுறோம் நீங்கள் அது அவசியம் விரிவாக சொல்லணும் எங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்கிறார் அப்போது வியாசாச்சாரியால் ஒரு சரித்திரத்தை சொல்லி பிறகு பகவான் பண்ணின ஸ்ராத்தத்தை இந்த இந்த மந்திரம் சொல்லி இந்த இந்த கர்மாவை பகவான் செய்தார் அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறேன் அதுதான் இந்த இதை தான் ஆதாரமாக எடுத்துட்டு மகர்ஷிகளும் இந்த மந்திரத்தை இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு மகரிஷிகளும் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அப்படின்னு வேசாச்சாரியால் அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்